வணக்கம் நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுக்கியா வெட்டாதீர்கள் மழை தருவேன் என்கிறது மரம் நீரை சேமிப்பேன் என்கிறது குளம் ஆம் வெட்டாதீர்கள் மழை தருவேன் என்கிறது மரம் வெட்டுங்கள் மழை நீரை சேமிப்பேன் என்கிறது குளம் நன்றி வணக்கம்